நமதுணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது நாற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமேலும் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச கடல் அமைப்பு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இரண்டு ஒலிம்பிக் போட்டியில் ஹாக்கி ஆட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சேர்க்கப்பட்டது மூன்று மலேசியாவின் தேசிய மலர் செம்பரித்தி பூ இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அமிர்தசரஸ்பொர்க் கோயிலை கட்டியவர் யார் இரண்டு பழங்களின் அரசன் என்ற அழைக்கப்படும் பழம் எது மூன்று கிரீன் ஹவுஸ் கேஸ் என கூறப்படுவது எது மீண்டும் சந்திப்போம் நன்றி